அவர்கள் கூறினார்கள் உடனே தன் கையில் உண்ணுவதற்காக வைத்திருந்த பேரித்தம் பழங்களை அவர் தூக்கி வீசினார் பின்பு போரிட்டார் இறுதியில் கொல்லப்பட்டார் நான்கு பூஜ்யம் நான்கு ஆறு முஸ்லிம் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்பது